ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கள்ங்கிற தலைப்பிலே அமாசோமவாரவிரதத்தினுடைய பெருமைகளை பார்த்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் பவிஷ்யோத்தரபுராணத்தில் ஒவ்வொரு விரட்சங்கள்லேயும் ஒவ்வொரு தேவதைகள் வாசம் அப்படின்னு காண்பிக்கிறது அந்த சரித்திரத்தை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நாம் எந்த இடத்துல எந்த மரங்களை வெட்டுறதாக இருந்தாலும் அந்த மரம் திரும்ப துளிர்கிறா போல தான் வெட்டணும் அப்படின்னு நமக்கு புராணங்கள் காண்பிக்கிறது வேதமும் சொல்கிறது ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிற பொழுது அதில் தேவதா சாநித்தியம் இருக்கிறதுனால அந்த மரமானது அதோடு பட்டுப்போச்சுன்னு இருக்கப்படாது அதனால தான் எந்த மரம் திரும்பவும் துளிர்க்குமோ அது மாதிரி விரக்ஷங்களை தான் நமக்கு ஜபஹோமங்கள்லே சொல்லியிருக்க அதனாலே யஜ்யத்திற்கு மரம் வெட்டி மரம் தீந்து போச்சுன்னு ஆகாது ஏன்னா அதுபோல் விரக்ஷங்களையும் நமக்கு சொல்லலை ஆபஸ்தம்ப மகர்ஷி சொல்கிற பொழுது யூப்பியா விரக்ஷாக பலாச கதிர பில்வ ரௌஹீதகாக அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் புரசு அரசு அதே போல் பில்வம் இந்த மரங்களெல்லாம் வெட்டினா திரும்ப கிளைச்சி வரும் அது மாதிரி மரங்களை தான் வெட்டணும் அப்படின்னு சொல்கிற அதுபோல் வேதத்தில் அந்த மரத்தை வெட்டும் பொழுது கூட யக் ஒரே ஒரு மரம்தான் தேவைப்படுறது அந்த ஒரு மரம் வெட்ட போகும்பொழுது கூட அவ்வளவு தூரம் பிரார்த்தனை பண்ணி அந்த மரத்தை வெட்டி எடுத்துன்னு அந்த மரத்தை பிரார்த்தனை பண்ணணும் அந்த மரம் முளைச்சி வந்த பூமியை பார்த்து பிரார்த்திக்கணும் அப்படி பிரார்த்தனை பண்ணி மன்னிப்பு கேட்டு கேட்டு தான் வெட்டணும்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குறது ஏதோ உடம்பு சரியில்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்படியாக வருது அப்படின்னா முதல்ல இது என்ன விதமான ஆப்ரேஷன் அப்படின்னு அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவருக்கு சொல்லணும் ஏன்னா அவருடைய மனசு ஏற்றுக்கணும் அதை மனத்தெம்பு வேணும் ஆகையினால இந்த மாதிரி தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு முதல்ல இந்த பேஷண்ட்டுக்கிட்ட சொல்லணும் பிறகு அவருக்கு மயக்க மருந்து கொடுக்கணும் அதற்கப்புறம் நல்ல சுத்தம் பண்ணப்பட்ட கத்தியை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் மரத்தை வெட்டுறத நமக்கு சொல்கிறது வேதம் முதல்ல அந்த போய்ட்டு அந்த மரத்தை பார்த்து பிரார்த்திக்கணும் பிறகு அந்த மரத்தை கொடுத்த பூமியை பார்த்து பிரார்த்திக்கணும் ஓஷதே த்ராயஸ்வைனம் ஹே ஓஷதே அப்படின்னு அந்த மரத்தை கொடுத்த அந்த வேர் பூமி திராயஸ்வைனம் இந்த மரத்தை மட்டும் விட்டுடு என்னையும் தண்டிக்காத தப்பாக நினச்சிக்காதே தேசக்ஷேமத்துக்காக நடக்கக்கூடியதான யாகத்திற்காகத்தான் வெட்டுறேன் அப்படின்னு பூமியை பார்த்து பிரார்த்திக்கிறோம் பிறகு சுத்தமாக சுத்தம் பண்ணப்பட்ட கத்தி யாகத்தில் அக் கத்தியை எப்படி சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா அக்னியில் காய்ச்சணும் அக்னியில் காட்டினால் அதில் உள்ள கிருமிகள் போயிடும் அப்படியே காய்ச்சப்பட்ட கத்தி அந்த சுத்தம் பண்ணப்பட்ட கத்தியினாலே அந்த மரத்தை வெட்டணும் அந்த கிளையும் மேற்கு பக்கம் சாஞ்சதாக இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா தெற்கு பக்கம் சாஞ்ச கிளையாக இருக்கிற மரமாக இருந்தால் காற்று அடிக்கிற பொழுது தெற்கு காற்று அடிக்கிற பொழுது எதிர்த்து நிற்க முடியும் அந்த மரத்தினால் வடக்கு பக்கம் கிளையோ கிழக்கு பக்கம் கிளை சாஞ்ச மாதிரி மரம் இருந்ததானால் பெரிய காற்று அடிக்கிற பொழுதும் மரம் சாஞ்சி விழுந்துடும் அது மாதிரி விழக்கூடியதான மரமாக எடு அப்படின்னு தான் வேதம் சொல்கிறது தெற்கு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கிற மரத்தை வெட்டப்படாது ஏன்னா காற்று அடிக்கிற பொழுதும் அது நிமிர்ந்து நிற்க முடியும் அப்படிங்கிற அப்படின்னு இருக்கக்கூடியதான மரங்களை வெட்டாதே அப்படின்னு வேதம் சொல்கிறது அதே போல, போல் அனட்சசங்கம் பிரிச்சேத் அப்படி மேலே ரெண்டு கிளையாக பிரிஞ்சு போகிறது மரம் பெரிய மரமாக இருக்குது அப்படின்னா அது போல அது மாதிரி உள்ள மரங்களை வெட்டப்படாது அக்ஷகா அப்படின்னா வண்டியில் நடுவில் ஒரு மரம் போகும் பெரிய மரமாக வந்து முன்னாடி ரெண்டாக பிரியும் அந்த மரம் ரெண்டு கிளையாக பிரியும் அப்படி உள்ள மரத்துக்கு அக்ஷகானு பேர் அது மாதிரி உள்ள மரத்தை வெட்டாது வேறு காரியங்களுக்கு உபயோகப்படும் அது மாதிரி உள்ள மரத்தை வெட்டினால் அதை ஈஷன் யஜமான சிரமாஜு கக்கியாது அது யஜமானனுக்கு பெரிய நாசத்தை கொடுத்துடும் இழப்பை கொடுத்துடும் அதனாலே அது மாதிரி உள்ள மரங்களை வெட்டாதே அப்படின்னு வேணும் சொல்கிறேன் அப்படி ஒரு யாகத்திற்கு யூபம் அப்படிங்கிற இடத்துல நடக்கூடியதான ஒரு மரத்தை வெட்டுறபொழுதே இத்தனை கட்டுப்பாடுகளை சொல்கிறது வேதம் ஏன்னா அத்தனை விரட்சங்கள்லேயும் தேவதா சாநித்தியம் இருக்குது அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கணும் அப்படி மேலும் இந்த பவிஷோத்தர புராணம் சொல்கிற பொழுது மரங்கள்லாம் நம் தேசத்தில் நடக்க போகிற பெரிய பெரிய சிரமங்களே நமக்கு முன்னாடி காட்டும் அப்படின்னு பவிஷ்யோத்தர புராணத்தில் பகவான் சொல்கிற ஏதர்வம் பிப்பலாதீன்னு வக்ஷாமி தவ சூரதா கேழ் மரங்களெல்லாம் தேவதைகள் வாசம் பண்ணுறான்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தேவதைகளால் தான் இந்த தேசமே நடக்கிறது அந்த தேவதைகள் எப்படி இந்த தேசத்தை காப்பாற்றுறான்னா விரக்ங்களாகவும் செடிகளாகவும் கொடிகளாகவும் இருந்துதான் இந்த தேசத்தை ரட்சிக்கிறா தேசத்தில் எந்த விதமான நடக்க வரப்போகிறதாக இருந்தாலும் விரக்ஷங்கள் நமக்கு காண்பிக்கும் தேவதைகள் நமக்கு எச்சரிக்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தாருணோ விவிதோத்பாத்தா திவ்ய பௌமா அந்தரிஷா பரச்சக்கர பயம் தேச விப்ளவா தேச விக்கிரகா மரங்கள் இருக்கே விவிதோத்பாத்தகா நானாவிதமான உட்பாத்தங்களை முன்னாடியே காண்பிக்கும் உட்பாத்தங்கள்னால் பூமியிலே நடக்கக்கூடியது பூகம்பம் முதலியது ஆகாசத்திலே நிகழக்கூடியது இடிவிழறது இது போன்ற உத்பாதங்கள் அந்தரிஷா புயல் காத்து இவைகள் மூலமாக வரக்கூடியதான சிரமங்கள் இவைகளை முன்னரே நமக்கு விரக்ஷங்கள் காண்பிக்கிறது அதோடு இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வரக்கூடியதான சிரமங்களை காட்டுறது பரச்சக்கர பயம் தேச விப்ளவா தேச விக்கிரகா துக்கப்பிரதம் துர்நிமித்தம் சங்கிராமா அத்த தரிசனம் மாரீபயம் ராஜபயம் ததா சோராக்னிஜம் பயம் அப்படி என்ன விதமான பயம் நமக்கு வரப்போறதாக இருந்தாலும் அந்த பயத்தை நமக்கு விரக்ஷங்கள் காண்பிக்கும் பல மாதிரியான சில வியாதிகளுக்கு மருந்தாகவே விரட்சங்கள் தான்ப்பா இருக்குது மரங்கள் நிறைய சூழ்ந்து சில வியாதிகள் வராது க்ஷயாபஸ்மார குஷ்டாதியாக பிரமேகா விஷமஜ்வரா உதரம் மூத்தகிருச்ச கிரகிரஸ்ததைவச்ச அந்நே நானாவித ரோகா விரணரோக்த இப்படி நாணாவிதம் க்ஷயரோகம் வெண்குஷ்டம் அபஸ்மாரம்னு சொல்லக்கூடிய நரம்பு வியாதி ஃபிட்ஸ்ன்னு சொல்கிறது குஷ்டம் மூத்த கிருட்சம் அதாவது கிட்னி ட்ரபுள் வர்றது வயர் சம்பந்தமான வியாதிகள் இப்படி நானாவிதமான ரோகங்களை போக்கக்கூடியது மரங்கள் ஆகினாலே நான் சொல்றேன் ஏதேஷாஞ்ச விநாசாய குறியாது அஸ்வத்த சேவனம் ஆகினாலே தான் இந்த அஸ்வத்தம் முதலிய விர்சங்களை கட்டாயம் சேவிக்கணும் பூஜிக்கணும் வளர்க்கணும் அப்படின்னு பகவான் பவிஷ்யோத்திர புராணத்தில் சொல்ற இது வீகள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சரித்திரத்தை நமக்கு காண்பிக்கிறார் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்